तापत्रय-винाशाय नमस्कृत्य नरोत्तमं சச்சிதானோத்தியேத்தாபயா நாராயணம் நமஸைவர்தமம் சரஸ்வத்தியராயணம் நமஸனை நமஸம் சைது பிறகு நரம் செய்வ நரோத்தமம் நரம் செய்வ நரோத்தமம் நரம் செய்வ அப்படி படிக்கணும் அதாவது மனிதர்களிலேயே சிறந்து விளங்கிய இறைவனுடைய அவதாரம் மனுஷ ரூபத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்தார் இப்போ நரநாராயண ரிஷிகளாக வந்தார்கள் இதெல்லாம் சேர்த்து தான் இந்த இடத்துல அதை சொல்கிறோம் நரோத்தமம் நரம் செய்வ நாராயணனை நமஸ்காரம் செய்து நரோத்தமனாக ராமரையும் அப்படி சொல்கிறது உண்டு புருஷோத்தமன்லாம் சொல்கிறது உண்டு அப்படி நரோத்தமம் நரம் செய்வ நமஸ்கிருத்திய எல்லாத்தினையும் நமஸ்கிருத்திய சேர்த்துக்கணும் ஆக நாராயணனை நமஸ்காரம் செய்து கொண்டு நரோத்தமனாகிய நமஸ்காரம் செய்து கொண்டு அவதாரஸ்வரூபமாக வந்த பகவானையும் நமஸ்காரம் செய்து கொண்டு தேவியும் சரஸ்வதியும் நமஸ்கிருத்திய அறிவொளியே அன்னை சரஸ்வதியையும் நமஸ்காரம் செய்து கொண்டு வியாசம் செ சில புஸ்தகத்தில் செய்வன்னு இருக்கும் தேவியும் சரஸ்வதியும் செய்வன்னு பழைய புஸ்தகங்களில் இருக்குது அங்கேயும் செய்வங்கிறதுக்கு வியாசர்னு தான் அர்த்தம் அதனால் நம்ம வியாசம்னே இங்கே போட்டுட்டோம் ஆக வியாசம் செ நமஸ்கிருத்திய வியாசரையும் நமஸ்காரம் செய்து கொண்டு தத்தாக பிறகு வியாசரே இதை சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதுனால செய்வ சொல்கிறது உண்டு இருந்தாலும் வியாசரை நம்ம சேர்த்துக்கொள்கிறதுல தப்பு இல்லை அதில் வியாசரே இதை எழுதுறதுனால வியாசரே வியாசர்னு எழுதிப்பாரா முனி நாம் அப்பியகம் வியாசகான்னு கீதையிலே அவரே சொல்லிக்கிறார் முனிவர்களுள் நான் வியாசனாக இருக்கேன்னு கிருஷ்ணர் விபூதியில் சொல்கிறதாக அவரே சொல்கிறார் ஆகவே வேதவியாசரையும் நமஸ்காரம் செய்து கொண்டு நமஸ்கிருத்திய தத்தகா பிறகு இந்த பெரியோர்களை கடவுளையும் அவதார மூர்த்திகளையும் சரஸ்வதி தேவியையும் சிறந்த முனிவராகிய வேதவியாசரையும் நமஸ்காரம் செய்து கொண்டு பிறகு ஜயம் உதீர ஏத் ஜயம் அப்படின்னு சொன்னால் வெற்றியை சொல்லக்கூடிய கிரந்தத்தையின் அர்த்தம் ஆஹா இந்த பாகவதத்தை படிக்கிறதா இருந்தாலும் சரி மகாபாரத்துக்கும் ஜெயஹான்னு பேர் சொல்லுவார்கள் உதீர சொல்லணும் தானும் சொல்லணும் சிஷியர்களையும் சொல்ல வைக்கணும் அப்படின்னு ஸ்ரீதரர் வியாக்கியானம் பண்ணுறார் ஜெயஹான்னு சொன்னால் சம்சாரத்தை ஜெயிக்கிறது ஆக வாழ்க்கையில் வர்ற இன்பத் துன்பங்களை எப்படி வெற்றி கொள்ளணுங்கிறத சொல்லி கொடுக்குற இந்த சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கணும் ஏன்னால் சொல்லிக் கொடுக்குறவர் ஜனங்களுக்கெல்லாம் சுகதுக்கத்தை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும் சம்சாரத்தை எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லிக் கொடுக்குறார் ஸ்ரீதராச்சாரியார் சொல்கிறார் ஜயஹா ஜயஹாங்கிறதுக்கு அர்த்தம் ஜயத்யனேன சம்சாரம் இது ஜயா கிரந்த தம் உதீர ஏத் இது ததா உதிரையன்னு அந்யான் பௌராணிக்கான்னு உபசிக்ஷயதி அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஆக இந்த கிரந்தத்தினால் இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுனால எல்லாரும் சம்சாரத்தை ஜெயித்து விடுவார்கள் ஆகவே இந்த கிரந்தத்துக்கு ஜெயகான்னு பேர் சம்சாரத்தை ஜெயிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஜானத்தை கொடுக்கக்கூடிய சாஸ்திரத்தை குருவானவர் கற்றுக்கொடுக்க வேண்டும் ஷீடர்களும் அந்த கிரந்தத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இவர்களை நமஸ்காரம் பண்ணி உள்வாங்கிக் கொள்ளணும் சொல்லிக் கொடுக்குறவரும் இந்த மூர்த்திகளை நாராயணனையும் நரோத்தமனாகிய நரனையும் சரஸ்வதி தேவியையும் வியாஸ்ரையும் நமஸ்காரம் பண்ணி சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கணும் சம்சார நிவர்த்திக்கு ஹேத்துவான ஞானத்தை கொடுக்கக்கூடிய சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது விஷயம் நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக